இந்திய வரலாற்றில் சாதி பேராசிரியர் இரஃபான் ஹபீப் இந்தியாவின் புகழ்பெற்ற மார்க்சிய வரலாற்று ஆசிரியரான பேராசிரியர் இரஃபான் ஹபீப் எழுதியுள்ள இந்திய வரலாற்றில் சாதி என்ற இக்கட்டுரை இந்தியாவில் சாதி வளர்ந்தெழுந்த விதம் குறித்து விவரிக்கும் மிகச்சிறந்த கட்டுரையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் டிடி கோசாம்பியா அவர்களின் முதலாம் நினைவு சொற்பொழிவாக இக்கட்டுரை முன்வைக்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான இந்திய வரலாற்றில் சாதியும் பணமும் என்று அவரது நூலில் இடம்பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் டெல்லி துளிகா புக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட பேராசிரியர் ஹபீப் அவர்களின் இந்திய வரலாறு குறித்த கட்டுரைகள் ஒரு மார்க்சிய கருத்தோட்டத்தை நோக்கி என்ற தொகுப்பு நூலிலும் இக்கட்டுரை மறுபதிப்பு செய்யப்பட்டது அதன் தமிழாக்கத்தை மார்க்சிஸ்ட் வாசகர்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம் சாதி என்பது பலரும் குறிப்பிடுவதைப் போல் வேறு எவ்வற்றோடும் ஒப்பிட இயலாத இந்திய சமூகத்தின் பண்பு இயல்பு நமது வரலாறு கலாச்சாரம் ஆகியவை குறித்த எந்தவொரு விளக்கமும் சாதி அமைப்பை உள்ளடக்காதபோது நம் கவனத்தை கோர முடியாது பேராசிரியர் டி டி கோசாம்பியன் அறிவுத்திறனின் நீடித்த சாதனையில் ஒன்று மானுடவியல் சார்ந்த ஆய்வின் உயிரோட்டமான உணர்வுடன் வரலாற்று ரீதியான வளர்ச்சி குறித்த கூறாய்வை இணைக்க அவரால் முடிந்ததாகும் இந்திய வரலாற்றில் சாதியின் பங்கை இந்த உரையின் மையக்கருத்தாக தேர்ந்தெடுத்ததன் மூலம் கோசாம்பியின் மிகவும் மதிப்பிடத்தக்க நுண்ணறிவு அம்சங்களில் சிலவற்றை என்னால் தொட்டு காட்ட முடியும் என்றும் நம்புகிறேன் சாதி பற்றிய விளக்கங்கள் இத்தகைய முயற்சி எதுவுமே முதலில் அது பற்றிய விளக்கம் என்ற பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கும் என்பதிலும் வியப்பேதுமில்லை என்றாலும் கூட ஒரு துவக்க முயற்சியாக நடைமுறைக்கான ஒரு விளக்கத்தை தர நாம் முயற்சிகளாம் சாதி என்பது ஓரளவிற்கு நன்கு வரையறுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு குழுவாகும் அதன் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட குழுவினருக்குள் அல்லது சம அந்தஸ்துள்ள குழுவுடன் திருமணம் செய்து கொள்வதன் மூலமும் பெரும்பாலான நேரங்களில் பரம்பரை தொழில் அல்லது கடமைகளின் மூலமும் அது நடைமுறைகள் இருந்தாலும் சரி அல்லது அவ்வாறு செய்ய வேண்டுமென்ற வரமுறை இருந்தாலும் சரி ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக விளங்குகின்றனர் எனினும் சமூகவியல் அறிஞர்கள் பலரும் இந்த விளக்கம் போதுமானதல்ல என்றே கருதுகின்றனர் மற்ற சாதிகளை ஒப்பிடுகையில் ஒரு சாதியின் தரவரிசை பற்றிய கருத்து நிலவுவதையும் நாம் வரையறுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த தரவரிசை என்பது ஒருவரது சொந்த சாதியை ஒப்பிடும்போது மற்ற சாதிகளின் தூய்மை அல்லது தூய்மையின்மையின் அளவு ஒவ்வொரு சாதிக்கும் என ஒதுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட சடங்குகள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாக இருக்கும் சமூகவியல் அறிஞர் லூயிஸ் டூமான் தனது ஹோமோஹியார்கியஸ் என்ற நூலில் அந்த நூலின் தலைப்பு சுட்டிக்காட்டுவது போலவே படிநிலை வரிசை என்பது சாதி அமைப்பின் அடித்தளமாக அதன் உயிரோட்டமாகவே விளங்குகிறது அத்தைய ஓர் ஏற்பாடு இல்லாமல் சாதி என்பதே இருக்காது என்றே குறிப்பிடுகிறார் நாம் முதலில் குறிப்பிட்ட விளக்கத்தை பின்பற்றுவதா அல்லது டூமான் ஏற்றுக்கொண்டுள்ளது போன்ற விளக்கத்தை பின்பற்றுவதா என்ற கேள்வி வெறும் வார்த்தை விளையாட்டல்ல நம் நாகரீகத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இது அமைகிறது எனவே டூமாண்ட் அவர்களின் கருத்துக்களை சற்று விரிவாகவே வாசல்களுக்கு எடுத்து கூற விளைகிறேன் டூமாண்டை பொறுத்தவரையில் சாதிய முறை என்பதை அதன் மத ரீதியான அத்தியாவசியமான தத்துவத்தை கொண்டுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வெளிப்படுகின்ற எண்ணற்ற வகைகளிலும் அது பரவியிருக்கிறது முடிவே இல்லாத சிக்கலான பல நேரங்களில் ஒன்றுக்கொன்று முரண்பாடான தரவரிசை ஏற்பாட்டை கொண்ட இதில் மிக உயரிய பீடமானது மிகுந்த தூய்மை மிக்கவர்களும் அதன் சடங்குகளில் பெரும்பாலானவற்றிற்கு தலைமை தாங்குபவர்களான பிராமணர்களே ஆவர் இந்த தரவரிசை என்பது அதிகாரம் செல்வத்தில் இருந்தோ அல்லது அதை ஒட்டியதாகவோ உண்மையில் இருப்பதில்லை மாறாக தூய்மை அல்லது மாசு என்ற அடிப்படை குறிக்கோளின் விரிவான விளக்கத்திலிருந்தே அது வெளிப்படுகிறது எனவே சாதிகள் என்பவை வர்க்கங்களின் ஒரு தீவிர வடிவமோ அல்லது சாதி அமைப்பு என்பது சாதிய அடிப்படையிலான சமூக வகைப்படுத்தலோ அல்ல செல்வம் அல்லது அதிகார பங்கீட்டிற்கு தொடர்புடையதாகவும் அது இருப்பதில்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சாதி என்பதை முழுமையின் ஒரு பகுதி என்பதாகவே புரிந்து வேண்டும் என்று டோமாண்ட் வற்புறுத்துகிறார் அதாவது சமூகம் முழுவதையுமே சாதிகளை கொண்டு பிரிக்கப்பட வேண்டும் குறிப்பிடத்தக்க எச்சம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதே அதன் பொருள் இவ்வகையில் நடைமுறையில் சாதி என்பது சமூக அமைப்பின் ஒரே அல்லது மேலாதிக்கமான வடிவமாக இருக்கும் அப்படி இல்லையெனில் அத்தகைய ஒரு வடிவம் இல்லாமலே போகும் என்பதே அவரது வாதமாக இருந்தது தூய்மையே அடித்தளமாய் மேற்கூறிய அனைத்தும் ஏற்கப்படுமானால் சாதி என்பது தூய்மை என்ற தத்துவத்திலிருந்து வெளிப்படுகிறது ஒப்புமை அளவிலான பரஸ்பர தூய்மையின் அடிப்படையில் அமைந்த விரிவானதொரு படிநிலையாக அது வெளிப்படுகிறது எந்தவித பொருளாதார அம்சங்களையும் அது எடுத்துக் கூறாத நிலையில் இந்திய சமூகத்திற்குள் பொருளாதாரத்தின் தாக்கம் என்பது மிகவும் பலவீனமானதாகவே இருந்திருக்க வேண்டும் மேலும் சாதி அமைப்பு என்பது மாறவே மாறாத படிநிலை அமைப்பை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கும் நிலையில் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையிலான வரலாறு என்ற எதுவும் இந்தியாவிற்கு இருந்திருக்காது மேற்கண்ட இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் டூமாண்ட் உடனடியாக முன்வைக்கிறார் பொருளாதாரம் என்ற வகை பாரம்பரியமான இந்தியாவிற்கு பொருந்துமா என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதை நியாயப்படுத்தும் வகையில் நமது சமூகத்திலும் கூட பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் பொருளாதாரம் என்பது தனித்துவமான ஒரு வகையாக அரசியலிலிருந்து விடுபட்ட ஒன்றாக தோன்றியது என்ற அடிப்படையான உண்மையை அவர் சுட்டிக்காட்டுகிறார் பொருத்தமற்ற வாதம் இந்த வாதம் எந்தவித தர்க்கத்திற்கும் பொருத்தமற்ற ஒன்றே ஆகும் இதன் விளைவாக டூமான் சொல்வதை நாம் சரியாகத்தான் புரிந்து என்ற தயக்கமும் நமக்கு ஏற்படக்கூடும் ஒரு காலத்தில் சமூகவியல் என்ற அறிவியல் இருக்கவில்லை என்பதாலேயே அந்த அறிவியல் வருவதற்கு முன் சமூகங்கள் எதுவும் இல்லை என்று பொருளாயிடாது அதைப்போலவே பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு முன்பாக பொருளாதாரம் ஓர் அறிவியலாக இருக்கவில்லை என்பதாலேயே ஆங்கிலேய உள்நாட்டுப் போருக்கு பின்னால் இருந்த பொருளாதார காரணிகளை பற்றியோ அல்லது அதற்கு முந்தைய வரலாற்று செயல்பாடுகள் அல்லது நிகழ்வு பற்றியோ யாரும் பேசக்கூடாது என தடுக்கப்படுவதில்லை எனவே இந்தியாவும் கூட வரலாறு என்பதே இல்லாத நிலைக்கு ஆட்பட வேண்டும் இந்திய இலக்கியத்திலும் பொதுவாக இந்திய நாகரிகத்திலும் காலம் நிகழ்வுகள் வரலாறு ஆகியவை குறித்து சற்றும் பொருட்படுத்தாத போக்கு வரலாற்று ஆய்வாளர்களின் பணியை மேலும் கடினமானதாக மாற்றிவிடுகிறது என்றாலும் இத்தகைய நிலைமைகளில் ஒரு வகையில் பார்த்தோமானால் கிறிஸ்துவ நாகரீகத்தின் வரலாறு அல்லது சீனாவின் வரலாற்றுடனும் கூட ஒப்பிடக்கூடியதாக இந்தியாவிற்கு வரலாறு இருக்கிறதா வேறு வகையில் கூறுவதானால் தன் வாழ்க்கையை பற்றிய சுயசரிதியை எழுதாத எவரை பற்றியும் ஒரு வாழ்க்கை வரலாற்றை யாரும் எழுத முடியாது என்று நம்மால் கூற முடியுமா வரலாறு அற்றதா இந்தியா அங்குமிங்குமாக டோமாண்ட் வழங்குகின்ற உதாரணங்களைக் கொண்டு இந்தியாவின் வரலாறு அற்றத்தன்மை குறித்து எவரொருவராலும் விளக்கம் கோரிவிட முடியும் அவற்றில் மிகவும் கவனத்திற்குரிய உதாரணம் புத்த சமயத்தின் எழுச்சி வீழ்ச்சி குறித்த அவரது விளக்கமாகும் சாதி அமைப்பின் தத்துவமானது தனிநபர்கள் சமூகத்தை துறக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறுகிறார் இத்தகைய துறவிகளில் சிலர் பிராமணர்களுடன் போட்டியிட தொடங்குகின்றனர் அந்த போட்டியிலிருந்தே புத்த சமண சமைத்தவர்கள் அஹிம்சை என்ற கோட்பாட்டை முன்வைத்ததோடு மிருகங்களை கொள்வதை கண்டித்து மாமிசம் முன்பது மாசுபடுத்தும் செயல் என்ற கருத்தாக்கத்தையும் முன்வைத்தனர் இது பிராமணர்கள் விலங்குகளை பலியிடுவதை கைவிட வழிவகுத்ததோடு தங்கள் போட்டியாளர்களை விட அதிகமான அளவிற்கு சைவ உணவு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வற்புறுத்தவும் அவர்களை கொண்டு சென்றது இவ்வாறு புத்த சமயத்தினரின் முன்னேற்றம் தடுக்கப்பட்டது சைவ உணவு பழக்கம் என்பது தூய்மையின் மற்றமொரு அறிகுறியாக மாறியது அடுத்த சுற்றில் அதாவது லிங்காயத்துக்களை போன்ற துறவிகள் மேலும் விசித்திரமான போட்டி கருத்துக்களை முன்வைத்து களத்திற்கு வரும் வரையில் பிராமணர்கள் மிகவும் நிம்மதியாக தூங்கினர் மேய்ச்சல் வாழ்க்கை முறையிலிருந்து விவசாயத்திற்கு மாறியது என கோசாம்பியும் நகரங்களின் எழுச்சியும் வர்த்தகத்தின் வளர்ச்சியும் என ஆறு சர்மாவும் புத்த சமயத்தின் தொடக்ககால வெற்றிக்கு காரணமாக இருந்தன என்று கூறுகின்றனர் எனினும் பிராமணர்களது முயற்சிகள் பலனற்றதாகவே இருந்தன அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த ஒரே அம்சம் தூய்மை குறித்து அதன் விளக்கம் மேலும் வெற்றிகரமான முறையில் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே ஆகும் துறவு என்ற அம்சம்தான் இவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது உழைப்பு பிரிவினை சாதி அமைப்பு குறித்து இன்றைய மேற்கத்திய சமூகவியல் நிபுணரின் சித்திரத்திற்கு பொருந்தும் இந்தியாவின் வரலாறு இப்படித்தான் இருந்திருக்கும் என்றால் தவறு இந்திய வரலாற்றில் அல்ல மாறாக அந்த சித்திரத்தில்தான் இருக்க வேண்டும் சாதியை குறித்து டூமாண்டின் மிகவும் குறுகிய பார்வைக்கு வரலாற்று ரீதியான சிறந்ததொரு விளக்கமும் இருக்கக்கூடும் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் பரம்பரை வழிபட்ட உழைப்புப் பிரிவு முற்றிலுமாக உடைத்து நொறுக்கப்படவில்லை என்றபோதிலும் பெருமளவிற்கு அசைக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக இந்த அம்சமானது இப்போதும் தொடர்ந்து நீடித்து வரும் சாதி வரம்புக்குள் பெருமளவிற்கு பின்னுக்கு இழுத்து சென்றுவிட்டது எனினும் முற்றிலும் மத தனிப்பட்ட வகையிலான அம்சங்கள் இதனால் மிக குறைவாகவே பாதிக்கப்பட்டன இது இந்தியாவிற்கு மட்டுமே உரியதல்ல என்பதையும் ஒருவரால் காண முடியும் ஒரு குறிப்பிட்ட மதம் தோன்றுவதற்கான நியாயமான காரணமாக இருந்த ஒரு சமூகம் மறைந்த பிறகும் கூட அது தொடர்ந்து நீடித்தே வருகிறது இது சாதி அமைப்பை நீடித்திருப்பதற்கான அம்சங்களையே முக்கியமாக மத ரீதியான அதன் ஒரே அல்லது மிக முக்கியமான அம்சமாகவும் பொருளாதாரம் போன்ற குறைந்து வரும் அம்சங்களை இரண்டாம் பட்சமான ஏன் மேலோட்டமான அம்சங்களாகவும் கருதுவதற்கான உந்துதலை அளிக்கிறது என்பதும் வெளிப்படையாகவே தெரிகிறது இத்தகைய உந்துதலுக்கு டூமான் பலியாகிறார் என்பது மட்டுமின்றி இந்தியாவை பற்றி விளக்குவதற்கு என முழுமையானதொரு தத்வார்த்த கட்டமைப்பையும் தவறான ஒரு கருத்தாகத்தின் மீது அவர் உருவாக்குகிறார் எப்படி இன்றைய மேற்கத்திய சமூகம் சமநோக்கு கொண்டது என்ற அவரது மற்றொரு நம்பிக்கையைப் போலவே இந்தியாவில் நிலவும் படிநிலை வழிப்பட்ட மனிதரை பற்றி அவர் முன்வைப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்வது மிக கடினமான ஒன்றே ஆகும் இவ்வாறு அவரது ஹோமோஹியாரர்கியஸ் சாதி குறித்த நமது கருத்தை மாற்றியமைக்க தவறியதேனில் பின் நாம் இங்கு இங்கிருந்து தொடங்குவது கோசாம்பிய மிகவும் வெளிப்படையாகவும் தொடர்ச்சியாகவும் பின்பற்றி வந்த அணுகுமுறையை அதாவது கால்மார்ஸ் அறிமுகப்படுத்திய அணுகுமுறையை பயன்படுத்துவதே இங்கு மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து செயல்பாட்டில் உருவாகும் பல்வேறு சமூக ஏற்பாடுகளில் அதன் பங்கினை அடிப்படையாக கொண்டே சாதியை நாம் நோக்க வேண்டும் உழைப்பு செயல்பாடு என்ற வடிவத்தின் அடிப்படையில் அமைந்தது என்ற வகையில் சமூக ரீதியான ஒரு ஏற்பாடு என்பது ஒரு சமூகத்தின் உற்பத்தியாளர்கள் ஓர் உபரியை வழங்க முடிந்ததற்கு பின்பே எழுகிறது இந்த கட்டம் வருவதற்கு முன்பாகவே சாதியை போன்ற ஒரு சமூக ரீதியான நிறுவனம் இருந்து வந்தது என்று எதிர்பார்ப்பது ஒரு வேலையே ஆகும் உண்மையில் டூமான்ட் கூட இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் புராதன சமூகங்களில் நாம் காண முடியாத வேலை பிரிவினையை அடுத்தே சாதி தோன்றுகிறது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் நாள் வர்ணங்களை பற்றிய முதலும் மூலமுமான அறிவிப்பாக விளங்கும் ரிக் வேதத்தில் இடம்பெறும் புருஷ சுக்தம் சித்தரிப்பது சாதிகளை பற்றி என்பதை விட அன்றைய சமூகத்தில் இருந்த வர்க்கங்களை பற்றியதாகவே பெரிதும் உள்ளது ராஜன் யாஸ் பிராமணர்கள் பூசாரிகள் வைஸ் பொதுவான மக்கள் மற்றும் தசிகளிலிருந்து வெளிப்பட்ட அடிமை குழுக்களான சூத்திரர்கள் என்பதாகவே இந்த பிரிவினை இருந்தது பரம்பரை வழிபட்ட வேலை பிரிவினை என்பதோ அல்லது ஒரே குழுவிற்குள் திருமணம் செய்து கொள்வது அகம் வனமுறை என்பதோ வேதகாலத்தில் இருந்ததற்கான அறிகுறி எதுவுமே இல்லை எனவே வர்ணமுறை என்பது மிகச்சிறிய அளவிலான சாதி அமைப்புக்கு முந்தையதாகவே அது இருந்தது பின்னர் வளர்ந்தது பழங்குடிகளின் பங்களிப்பு வேதகால சமூகத்தில் சாதி என்பது வர்ணங்களுக்கு உள்ளே இருந்த வேறுபாடுகளின் விளைவாக தோன்றவில்லை மாறாக முற்றிலும் வெளிப்புற செயல்பாடுகளில் இருந்தே தோன்றியது என்றதொரு கருத்தை கோசாம்பி தனது இந்திய வரலாற்று ஆய்விற்கான ஓர் அறிமுகம் என்ற நூலில் வெளிப்படுத்தியிருந்தார் பொது சமூகத்திற்குள் பழங்குடிகளின் அம்சங்கள் உள்ளிழக்கப்படுவதை இந்திய வரலாற்று செயல்பாடு முழுவதுமே எடுத்துக்காட்டுகிறது இந்திய சமூகத்தின் மிகவும் கவரத்தக்க அம்சமான சாதியின் அடித்தளத்தில்தான் இந்த அம்சம் புதைந்து கிடக்கிறது இந்த உள்ளுணர்வின் விளைவாகவே சாதி என்ற வார்த்தையின் பயன்பாட்டிலிருந்து ஒருவரால் இதை உறுதிப்படுத்திக் கொண்டுவிட முடியும் சாக்கிய சாதியைச் சேர்ந்தவர் என்று புத்தர் கூறும்போது அந்த வார்த்தை புராதான இனக்குழுவையே சுட்டி காட்டுகிறது அதே இலக்கியத்தில் மிகச்சிறந்த தாழ்ந்த சாதிகளை பற்றியும் நாம் படுகிறோம் இது சாதிகளையே தெளிவாக குறிப்பிடுகிறது பெரும்பாலான நேரங்களில் புராதான இனக்குழுக்கள் ஒரே இனக்குழுவிற்குள் திருமணம் செய்து கொள்வதை அகமனமுறை கண்டிப்பாக பின்பற்றுகின்றன இனக்குழுவிற்கு வெளியே தங்கள் சகோதரிகளை திருமணம் செய்து தருவதை தவிர்ப்பதற்காக அவர்களின் சகோதரர்களை திருமணம் செய்து கொண்டது பற்றி புத்தர் சொன்ன கதை இப்படித்தான் வெளிப்பட்டது இந்த இனக்குழுக்கள் பொது சமூகத்திற்குள் நுழைந்த போது தங்களின் அகமான முறையை அந்த சமூகத்திற்கும் எடுத்து சென்றிருப்பார்கள் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா அந்த இனக்குழு ஏற்கனவே விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாக இருப்பின் அந்த அது விவசாயத்தில் ஈடுபடும் சாதியாக மாறிவிடும் பொருளாதார உண்மை எனினும் பொது சமூகத்திற்குள் நுழைகின்ற புராதன இனக்குழுக்கள் இடையே காடுகளில் வாழ்கின்ற வேட்டையை மட்டுமே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்ட அல்லது உற்பத்தி எதிலும் ஈடுபடாது உணவு சேகரிக்கும் இனக்குழுக்களும் பெருமளவில் இருக்கும் விவசாயத்தில் முன்னேறிய இனங்கள் இவற்றை தங்களின் ஆதிக்கத்தின் கீழே வைத்திருக்கும் சாக்கியர்களுக்கும் கோழி இனத்தவர்க்கும் இடையே நடைபெற்ற போராட்டம் இதை சிறப்பாக வெளிப்படுத்துவதாக அமைகிறது ஆரியர்கள் இந்த நாட்டிற்குள் வருவதற்கு முன்னால் காட்டுக்குள் பின்வாங்கி அங்கேயே வசித்து வந்த பிராமணர்களின் வாய்மொழி கதைகளிலும் பின்னர் வேத முறையிலான சடங்குகளிலும் தங்கள் அடையாளங்களை விட்டு சென்ற நாகர்களைப் பற்றி கோசாம்பி மிக நீண்டதோறு பத்தியெழுதியிருந்தார் உணவை தேடி சேகரித்து உண்பதை வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தவர்கள் அடக்கி வைக்கப்பட்டு மிகவும் கீழ்த்தட்டில் உள்ள சாதிகளாக இன்னும் சொல்லப்போனால் நால்வர்ணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டு மிகவும் கீழான நிலையில் வைக்கப்பட்டனர் மனுஸ்மிருதியில் விவரிக்கப்படும் கலப்பு சாதியினர் என்பது இத்தகைய பிரிவினரையே பெரிதம் கொண்டிருப்பதையும் காண முடிந்தது விலங்குகளை கவர்ந்திருக்கும் சாயர் ஆந்திரர்கள் படகோட்டியிலான கவர்த்தாக்கள் மீன்பிடி தொழில் செய்யும் நிசாதாக்கள் வனவிலங்குகளை வேட்டையாடி உண்ணும் மேடாக்கள் ஆந்திரர்கள் சுஞ்சுக்கள் மட்குகள் வலைகளில் வாழும் விலங்குகளை பிடித்து உண்ணும் சாத்திரிகல் உக்ராக்கள் புக்காசாக்கள் தோல் தொழில் செய்யும் கரவாராக்கள் திக்வானாக்கள் மூங்கிலை பயன்படுத்தி பாண்டு சோபாகாக்கள் ஆகியோரை பற்றே மனுஸ்மிருதி குறிப்பிடுகிறது மனுஸ்மிருதி பாகம் 10 பாடல்கள் 32, ரெண்டு முப்பத்தி நாலு 48, ஆறு முப்பத்தி ஏழு நிசாதர்கள் ஆகிய இரு புத்த சமய நூல்களில் வேட்டையாடும் பிரிவினராக சுட்டி காட்டப்படுகின்றனர் இவர்களே இருந்த தீண்டப்படாத சாதியினர் ஆகும் இவர்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களின் சொந்த உண்மையான அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட தொழில்கள் மிக சிறிய அளவிற்கே அல்லது குறிப்பிட்ட பருவகாலத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் உள்ளவை என்ற நிலையில் விவசாயிகளுக்கும் உயர்மட்டத்தில் உள்ள நிலப்பிரபுகளுக்கும் மிக குறைந்த செலவில் வேலை செய்ய தயாராக உள்ள சுதந்திரமற்ற கீழ்ப்படிதல் மிக்க நிலமற்ற உழைப்பாளிகளாக மிக சேமிப்பு தளங்களாக அவர்கள் மாறினர் சமூகத்தின் இதர பிரிவினரிடையே இந்த கீழ்த்தட்டு சாதிகளின் மீது வெளிப்படும் கடுமையான வெறுப்பு இந்த அடிப்படையான நலன்களில் நினவிய முரண்பாடுகளில் இருந்தே தோன்றுகிறது என்ற கருத்தை தவிப்பதும் கடினமாகும் இந்த அடிப்படையான பொருளாதார உண்மையை நியாயப்படுத்தவே தூய்மை மாசு போன்ற கருத்தோட்டங்கள் உருவாகின விவசாய மற்றும் கீழ்த்தட்டு சாதிகளின் பிரிவினை என்பது மிகவும் பொதுவான வடிவத்தில் உள்ள ஒரு வேலை பிரிவினையே குறிக்கிறது எனினும் புத்த சமயத்தின் எழுச்சியை தொடர்ந்து உருவான இரண்டாவது நகர்ப்புற புரட்சியை முதல் புரட்சி ஹரப்ப கலாச்சாரத்தை பிரதிநிதிப்படுத்துவதாகும் பேராசிரியர் ஆர் எஸ் சர்மா நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறார் பல்வேறு வகைப்பட்ட உற்பத்தி திறன்கள் வளர்ச்சியடைந்ததையே இது சுட்டிக்காட்டுகிறது எண்ணற்ற புதிய முழுநேரத் திறனாளிகள் ஒரு பெற கிடுக்கி கத்தரி அறிவால் அறவை இயந்திரம் போன்ற புதிய வேலையை சுலபமாக்கும் கருவிகளின் முக்கியத்துவத்தை கார்டன் சில்டே வலியுறுத்துகிறார் இத்தகைய கருவிகளில் சில கத்தரி அறவை இயந்திரம் போன்றவை கிபி முதலாம் நூற்றாண்டில் தக்ஸஸ் இடத்தில் முதன் முதலாக கொள்ளர்கள் தச்சர்கள் ஆகியோர் நிரம்பிய உற்பத்தியாளர்களை கொண்ட கிராமங்களை ஜாதக கதைகள் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன பொது சமூகத்திற்குள் ஒட்டுமொத்தமாக கொண்டுவரப்பட்ட புராதன இனக்குழுக்கள் அப்போது உறுப்பெற்று வந்த வேலை பிரிவினையின் நெருக்கடியில் சிதறர்களை உருவாக்க தொடங்கின மூல இனக்குழுக்களில் இருந்து பல்வேறு கைவினையாளர்களும் குறிப்பிட்ட சாதிகளாக மாறினர் எனவேதான் மனுஸ்மிருதி பாகம் 10 பாடல் நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டில் தச்சர்கள் தேரோட்டிகள் மருத்துவர்கள் ஆகியோரை கலப்பு சாதியினரிடையே சேர்த்துவிட்டது வர்த்தகத்தின் வளர்ச்சியின் அடிப்படையில் இதே போன்று உருவான வேறுபடுத்தும் செயல்முறையானது புத்த ஜாதக கதைகளில் பிரபலமாக விளங்கும் வணிக சாதியினர் என்ற பிரிவு உருவாக வழிவகுத்தது காலப்போக்கில் நால் வர்ணங்களில் ஒன்றான வைசிய வர்ணத்தை இவர்கள் தங்களுக்கு மட்டுமேயானதாக மாற்றிக்கொண்டனர் சாதிய கட்டமைப்பில் பிராமணர்களின் நிலை என்பது மிகவும் இயற்கையாகவே அவர்களின் பூசாரி செயல்பாடுகள் சாதிய அமைப்பை பாதுகாப்பதற்கான தர்மத்தை காப்பாற்றுபவர்கள் பருவக்கால அட்டவணை பற்றிய அவர்களது கூறறிவில் இருந்து கோசாம்பி கருத்து தெரிவிக்கிறார் இத்தகைய சாதிய பெரிதும் பாதிப்பிற்கு ஆளாகும் நிலையில் உள்ள ஒரு பிரிவினர் நாட்டை ஆள்கின்ற போர் வீரர்களாக விளங்கும் சத்திரிய வர்ணத்தவர் ஆவர் படையெடுப்புக்கள் கழகங்கள் போன்றவை ஆயுத பலத்தை பரம்பரை பரம்பரையாக தங்களுக்கு மட்டுமே ஆனதாக ஆக்கிக் கொள்வதை மிகவும் கடினமானதாக ஆக்கிவிடுகின்றன புராணங்கள் இவற்றுக்கு மிகவும் தெளிவான சாட்சிகளாக அமைகின்றன எனவே சாதிய கட்டமைப்பு எங்கே மிகவும் வலுவாக இருக்க வேண்டுமோ அதாவது ஆளும் பிரிவின் நினைத்தன்மையானது அங்கேதான் உண்மையில் அது மிகவும் பலவீனமானதாக இருக்கிறது இவ்வகையில் சாதிய கட்டமைப்பு முழுவதுமே சுரண்டலுக்கான ஒரு அமைப்பாகவே விளங்குகிறது அதன் சொந்த வார்த்தைகளிலே கூறுவதெனில் இதனால் பெரிதும் பயனடைபவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தகாத வழியில் பரித்து செல்பவர்களும் வெளிய ஆட்களாகவுமே உள்ளனர் தமிழில் வி கனைசன்